நகர சிறப்பு வைத்துக் கொண்டு இந்த அகடியைப் பற்றியோ அல்லது மேல் உயர்ந்திருக்கிற மதுரை பற்றியோ அல்லது நகர வாழ் மக்களைப் பற்றியோட அரசனை பற்றி பேசுகிறார் நகர என்று வைத்துக் கொண்டு பற்றி பேசாமல் அங்க இருக்கிற அரசனை பற்றி பேசிய ஒரே ஒரு இலைக்கும் இல்லை ஒரு காலையில பார்த்து ஒரே இருபதாம் வந்து இருபதாம் நேரம் வந்தா வைத்துக் கொள்ளும் இதுவரையிலும் ஒன்பது எட்டு தொண்ணூத்தி ஆறு மாலை ஐந்தரை மணி வரையிலும் ஆறரை மணி வரையிலும் நகர சிறப்பு என்று எடுத்து வைத்துக் கொண்டு அந்த நகரத்தினுடைய அரசனை பற்றிய பேசிய சிறப்பு நம்முடைய பெரிய பிராணத்திற்கு மட்டுமே காரணம் என்ன என்றால் அருமையான அமைப்பு திருவள்ளுவர் முன்னோடியாக அமைகிறார் திருக்குறளிலே விகாரம் ஒன்பது குரல் சொல்ற முதல் குரல் தல்லா வழிகளும் தக்காரும் தாழ்வியலா செல்வரும் சேர்வது நாடு ஒரு நகர நாட்டுக்கு என்ன சிறப்பு நல்ல விளைச்சல் இருக்கணும் பொன் போட்டா பொன் விளையாடும் நல்ல அறிவும் உரணும் பண்பாடும் உடையவர்கள் இருக்கும் தாழ்வியலா செல்வரும் ஈர்த்துவோப்பும் இன்னும் உடையவரும் அந்த தாழ்விலா செல்வரும் சேர்வதையும் ஓவாப்பிலையும் சேராது என்பது சொல்லி முடிச்சார் ஒன்பது குரல் சொன்னார் பத்தாவது குரல் ஐயா நீங்க சொல்லுகிற எல்லா வளங்களும் நம்முடைய நகரத்தில் இருக்குமல்லவா பாக்கி வச்சிருக்கேன் என்ன சொல்லுங்க இதுவரை நான் சொன்ன ஒன்பது திருக்குறள்களிலே சொல்லப்பட்ட வளங்கள் எல்லாம் நலங்கள் எல்லாம் ஒரு நாடோ நகரமோ பெற்றிருந்தாலும் பெற்றிருந்தாலும் அந்த உண்மை போட்டு நடி கெட்டிருந்தாலும் நீங்கள் என்ன வரும் இப்பொழுது ஒன்று இல்லையானால் சிறப்பு அடையாது குறைகளில சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்ட இலக்கணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நாடும் நகரமும் நிறைந்திருந்தாலும் நிறைந்திருந்தாலும் உண்மை என்ன தெரியுமா முடியாது முடியாது ஏதேனும் ஒரு குறைபாடுதான் செய்யும் இது நகர நகரத்துல நெய்ய சிறப்பு சொன்னோம் இப்படி எல்லா இடத்துலையும் இருக்க முடியுமா முடியாது முடியாது அதை ரொம்ப சிறப்புன்னு தான் பேசினேன் அதே ஒரு கூணிதானே இருந்தா என்ன பண்ணுறது என்னை கூட வந்த பொண்ணை வச்சு மூட்டையை அது மூட்டை அவுக்காமல் இருந்தால் போய் ராமாயணம் பாருங்கள் ரொம்ப தான் போடுங்க ஆ என்னை கூட ஒரு விஷயம் ஏ சின்ன பிள்ளை தரமாக கல்லெடுத்து அடித்துட்டாரு சரி அன்னைக்கே செய்யறதுப்பா எனக்கு வயசானவள்ளவப்பா அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மனுஷன் இல்ல அப்பா அம்மாட்ட சொல்லி இந்த பாருங்க உங்க பையன் அப்படி பண்ணது முதுகுல என கண்டிப்பாக சொன்னோன்னு பிடிச்ச நாலு அரை கொடுத்து அதுவே செய்யப்படாந்து ராமாயணமே எல்லாம் போயிருக்கு அப்ப அதை வைத்திருந்து உரிய நேரத்துல செஞ்சு அப்படி செஞ்சு ஏனையெல்லாம் வெள்ளி தெரியல ராமாயணம் வருதுமா அப்படி வரும்போது இவ்வளவு தல்லா வலிகளும் தக்காளும் தாய்களா செல்வரும் சேர்வது நாடு இதெல்லாம் இவ்வளவு நிறையா இருக்க முடியாது இருந்தாலும் இப்ப சொல்ல போகிற ஒன்று இல்லையானால் அந்த நாடு சிறப்பாகாது அவ்வளவு பெரிய செய்தி என்னன்னா குரல் பத்தாவது குரல் ஆங்கு அமைவு எண்ணும் பயனின்றி நான் இதுவரை சொல்லி அந்த ஒன்பது குரல் சொல்லப்படுகிற எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் ஒரு நாட்டில் இருந்தால் மட்டும் பயனில்லை வேண்டு அமைவு இல்லாத நாடு நல்ல அரசியல் இருக்க அதை சாக்குற அரசு சமாந்தவனாக நாட்டே நாடு காப்பதிலேயே தலைமுடையவனாக நாணயமுடையவனாக இருக்கின்றான் அது இல்லை ஆனால் இல்லைதான் அந்ததான் நம்முடைய சேக்கலாறு விட்டுக் கொண்டார் நகரம் என்று சொன்னால் நீ அகடியை பற்றியோ அல்லது மதுரை பற்றியோ பேசுவதனால் மட்டுமில்லை அங்கு இருக்கிற பொன்னான வயத்களைப் பற்றி பேசினால் மட்டுமில்லை நல்ல சிறந்த பேரவர்கள் இருக்கிறான்னு சொன்னால் மட்டும் தவிர சிறந்த பேரவர்கள் நாடு சரியில்லைங்க அவன் கருத்து சொல்ல முடியாமல் தவிக்கிறான் சரிதான் கேட்குறான் அடப்பாய் அவன்ட்டு போடுறான் போடுறான் போடுறான் நல்லவரல்லாதவன் தெல்லூனில் வந்துடுறான் நல்லவனா இருக்கிற ஒதுங்கிடறான் என்னைக்கு நாடு காக்கட்டுமோ ஆண்டவன் தான் காக்கணும்னு வச்சுருவான் ஏன் வர்றான் இல்லை அதனால இந்த நகரத்தினுடைய அரசு சிறந்திருந்தால்தான் அந்த நாட்டினுடைய வளமெல்லாம் வளமெல்லாம் திறக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் செயற்கலா பெருமாள் நகரச் சிறப்பு என்று வைத்துக் கொண்டு அதில் யாரை பற்றி பேசுகிறார் அரசியல் சிறப்பை பேசுகிறார் அரசியல் சிறப்பு இப்படி யார் யார் செய்தார் இப்ப இருக்கிற இலக்கியத்தில் யாரும் அந்த மாதிரி செய்யல அப்படியானால் இப்ப திருவாரூருக்கு நேரலை திருவாரூருக்கு அழைத்து ரோம் என்று நான் வழக்கம் போல் சொல்வது போல சொல்லுகிறேன் இப்ப அருமையான திருவாரூர் சொன்னது மண்ணு மாமப நாடை தொழநாடு ஊர்கள் பல உண்டு அதுல ஒரு ஊர் ரொம்ப பழமையான ஊர் தொன்மையில் மிக்கது மிக பழமை வாய்ந்த ஒரு நகரம் சரி அந்த ஊரு என்ன சிறப்புடையது நாமெல்லாம் காத்து கொண்டிருக்கிறோமே நம்ம வீட்டிலேயே தங்கணும் செய்யால் உறையும் என்று சொன்னார் நல்ல அருமையான தமிழ் மன மகிழ்ச்சியோடு கூட திருமகள் நம்ம வீட்டிலேயே இருப்பாலும் அந்த நல்விருந்து ஒம்புவான் என்றெல்லாம் சொன்னார் ஆகவே அதுபோல நாமெல்லாம் வணங்கி நம்ம இடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற திருமகள் இருக்கிறாலே அந்த திருமகள் வழிபட்ட ஊர் திருவாரூர் எனவே என்பது என்ன பொருள் திருமகள் ஊர் இடம் அப்போ நாமெல்லாம் வணங்கியும் மகிழ்ந்தும் ஏற்க வேண்டிய ஒரு பெண் அங்கே இருந்து வணங்கி அந்த வளம் பெற்ற நலம் பெற்ற இடம் திருவாரூர் அதான் மண் மாமலரால் வழிபட்டது வன்னியாரு போர் திருநகரு அங்கதான் எங்களுடைய தியாகராஜ பெருமான் தியாகத்துக்கும் அரசனவன் ஒவ்வொன்னுக்கு நாட்டுக்கு அரசன் புலமைக்கரசன் ஞானத்துக்கு அரசன் என்றெல்லாம் இருப்பார்கள் தியாகத்துக்கு அரசன் எங்களுடைய தியாகராஜன் பெருமான் எனவே அப்படிப்பட்ட பெருமான் வீட்டில் இருந்தவர்களுகின்ற ஊர் திருவாரூர் என்று சொன்னார் இங்க அந்த திருவாரூர்ல பல்வேறு சிறப்புகள் எல்லாம் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் அந்த பல்வேறு சிறப்பு சொல்ல முடியாது மாளிகை சொல்லணும் பறவையார் மாளிகை எல்லா வீடும் போல ஏதோ கணவன் உண்டு தான் உண்டு அப்பா அம்மா உண்டு மாமனா மாமியா உண்டு அப்புறம் சொந்த சம்பந்தி உண்டு இதோட பறவையார் மாளிகை இரண்டு பெருந்திரது ஒன்று பரவ சொன்னே இறைவனே ஒருமுறைக்கு இருமுறை தூது சென்று அமர்ந்த இடம் எந்த ஊருக்கு இறைவன் வந்து எழுந்தருளிய இடம் பறவையார் மாளிகை தான் சரி எனவே இறைவனே ஒருமுறைக்கு இருமுறை வந்து இல்லத்தில் பங்கு இடம் அப்படிப்பட்ட பறவையார் மாளிகை ஒன்று இரண்டாவது இரண்டாவது அந்த பறவையார் மாளிகை அங்கதான் குண்டையூர் கிளார் என்ற பெரியவர் நெல் கொண்டு தருவார் அடியவர்கள் மீண்டும் ஆறரை மணிக்கு போட ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் காணாதே போதிய யாருக்கு என்ன பகல் பண்ணி சாப்பிடாம சாப்பாடு போடாமல் போவியாமா என்று கேட்டார் ஆகவே நல்ல அடியவர்கள் விடாமல் விருந்தோம்பியிடம் பறவை அது மட்டுமா அடியவர் பெரியவர் அரசர் சேரமான் பெருமாள் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனாரி அந்த அரசியல் அமைப்போடு கூட வெறும் தனியரசரா எப்படி இருந்தாலும் அதே போல அமைச்சர்கள் தானே தலைவர்கள் மற்றவர்கள் முக்கியமானவர்கள இருந்து அந்த அந்த அமைப்போட இந்த மாளிகையில் தங்கியிடம் அந்த இடம் மாளிகை இந்த அளவெல்லாம் சிறப்பு திருவத்தியூர்ல சங்கிலியார் மாளிகைக்கு இல்ல மாளிகளில் ஏன் அப்படி தந்தது பெருமானுடைய திருவிருதான் இங்க தங்கினது எனவே பெருமானியே ஒருமுறை திருமுறை தூது சென்றதும் விடாமல் எல்லா பெருவிடாக்களிலும் மாஹேஸ்வர பூஜை அணுந்தது என்ற சிறப்பும் மிக தலை சிறந்தோட ஒரு பெரிய பேரரசரையே விருந்தேற்ற சிறப்பு உடையது அதனால் மாளிகை என்று சொல்லி அந்த நகர சிறப்பு அதன் பிறகு இன்னொரு சிறப்பு என்ன நீங்க திருவாரூர் சென்றால் என்ன கேட்கலாம் திருவாரூர் சென்றார் இப்ப நம்ம நகரங்கள்ல என்ன கேட்கிறோம் சாதாரண பாட்டு போக்குவரத்து இப்படி எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் திருவாரூர் வரவேற்கிறது கிடைக்கிறது கிடைத்தவங்க பாடணும் அந்த பாடுகின்ற பாடல கேட்கிறேன் அப்ப ரொம்ப அருமையா இருக்கும் இசைக்கு நம்ம உழைப்பை எடுத்துக்கொள்ளாதான் என்ன தெரியும் ஓரளவுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனால் அவர்கள் இசைக்கென்றே தம்முடைய அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர்கள் பாடுகின்ற பொழுது இசை ரொம்ப அருமையாக இருக்க அருமையான அத்தித்தல் காணாதே போதிய அவர்கள் வாயினால கேட்டோம்னா எப்படி இருக்கும் ரொம்ப சிறப்பாக ஆகே ஓதா மூர்த்தியை வைத்துதான் நம்ம திருமுறைகளை வேண்டியதே இல்லை பாடுற பாடுமா அதனால நீங்க இந்த திருவாரூர் நகராட்சிக்கு உள்ளே இருக்க நுழைஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அருமையா திரையிழ என்ன பெருமான பாரு எனக்கு ஒரு கி பெரு தட் யார் தார் கேட்பாங்க ஒருத்தர் பேச கேக்கிறதுக்கு நான் இருக்கணும் பூவைகள் விடாமல்றவை இருந்து விடாம இருப்ப ஒருமுறை என்ன அருமையா விண்ணப்பிக்கிறார்கள் அதார என்று சொல்லி அங்க இருக்கிற பறவைகளும் பாட பறவைகளும் கேட்கணும் அப்படிப்பட்ட புண்ணிய நிலம் எங்களுடைய திருவாரூர் என்று நகரத்தை காக்கின்றவன் யார் அரசன் அவன் பெயர் மனுவேந்தன் மனுவேந்தன் எப்படிப்பட்ட அரசன் ஆரம்பிக்கிறான் எப்படிப்பட்ட அரசன் என்றால் இன்பமான அறநீ வராமல் புள்ளி அறம் நெரி இன்பமான அறநெறியினர் ஏ நான்கு பொருள் உறுதி பொருள் அடைய வேண்டிய பொருள் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கில் அரசனுக்குரிய எல்லையில எது தர முடியும்னு கேட்டா இந்த மூன்று தான் தர முடியும் எது அறம் பொருள் இன்பம் வீடு பெருமான் தரவல்லது அதெல்லாம் விட்ட ஆனால் இவன் ஆளுகிற அந்த அறநெறியும் அந்த மக்களுடைய அறநெறியும் சேர்ந்து அந்த வீடு பேர்த்திற்கு ஆளாக்கு ஆனா இவன் தரவல்லதல்ல அதனால அது விட்டீங்களா ஆரம்போருள் இன்பமான அறநெறி வாழாமல் புள்ளி மரம் கடிந்து மரம் கடிந்துனர் மரம்னா தீமை இந்தர்த்தம் தீமையான செயல் கொஞ்சம் கூட நாட்டுல வரக்கூடாது தன்னாலேயோ மக்களாலேயோ இளைஞனாலேயோ மற்ற பயவராலையோ அல்லது இயற்கையாலேயோ எந்த விதத்தில் வரக்கூடாது மரம் கடிந்து என்பது அந்த நாட்டுல ஒரு தீய என்பன கனவிலும் நினை தூயமாந்தர் வாழ் தொண்டனாடு என்று தொண்டை நாடு எப்படிப்பட்டதான் தீமைய கனவுல கூட நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சான்றோர் வாழ்கின்ற தொண்டை நாடு என்று பாடு அதனால அது மாதிரி தீமை என்ற ஒன்றே உள்ளே புகாதவாறு மரம் அந்த பாவமான செயலர்கள் எதுவும் அரசர் போற்ற வையகம் காக்கும் நாளில் அருமையாக இந்த உலகத்தை காத்து அப்போ நாட்டு மக்கள் நல்ல அறநிலையில் இருக்கணும் நல்ல பொருளாதாரம் வளம் இந்த அறநிலையில் நின்று வந்த பொருளாதாரத்தைக் கொண்டு நல்ல இன்பமா இருக்கணும் நல்ல மங்களம் என்பி மற்றதான் நன்மக்கோ ஒரு வீட்டில மகராஜ மனுவேந்தன் இன்பத்துக்கோ எந்த வாழ்க்கை வாழ்க்கை என்று சொல்வார்கள் திறந்தனல் தவத்தால் தேவி திருமணி வயிற்றில் மைந்தன் திறந்தனன் உலகம் போற்றும் பேரறி பொருளை அப்படி வாழுகின்ற பொழுது அவளுடைய அரண்மனையில் ஒரு அருமையான நிகழ்ச்சி என்ன அந்த மனைவி கருவுற்று பத்து மாதம் ஆயிற்று கரு உயிர்த்தாள் அது எப்படி இங்க குட்டியா இருக்கும் இங்குட்டி வலிமையில இந்த தலைமையிலும் இலக்கண உலகத்தில் வைத்து அரிமா நோக்கு அரிமா நோக்க ஒரு சொல் முன்னையும் இருக்கும் பொருட்களை பார்த்து பொருள்களும் அரிமா நோக்கு ஒரு நூலில சில செய்த்திரங்கள் அந்த கம்பீரம் இருக்குமானால் அரிமா நோக்கு அப்படி போய் இலக்கியத்திலேயே வரும்படியான அதெல்லாம் சிங்கத்தன்மை சொல்றேன் பெருமான் நிறைவாக பாடிய பதியம் என்ன கேன் சொல்லி எண்ணுகோ என்று திருப்பது அங்கே பாடுகிறார் பெருமானியே என்ன பாடுகிறார் தாவா சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன் பெருமானியே சிங்கம்கிட்ட மனிதர்ல நீங்க மிகச்சிறந்தவர்கள சிங்கம்னு சொல்றதுக்கு பெருமானி ஆனா மற்ற சிங்கம் எல்லாம் எப்படிப்பட்டது சாகம் முதுமையடையும் குட்டியுள்ளனா எங்க பெருமான் போது அருமையான தாண்டம் ஆகவே அந்த சிங்கத்தை அப்படி பெருமானுக்கே கொண்டு போய் சொன்ன அப்படி தானே அது மாதிரி இந்த குழந்தை பிறந்தது பேரறி குருடைய நான் சிங்க குட்டி மாதிரி இதோ இப்பொழுது பாட தெரியாது பாட தெரியும் வருகை எல்லாம் வைத்து பைத்துக் கொண்டார் அதனால இங்க என்ன ஐந்து ஆண்டுகளுக்கு தென் அப்படி ரொம்ப அருமையான அமைப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு தென் தவமுயன்று அறிதில் பெற்ற நாடும் சிவமுயன்று அடையும் தெய்வ காலை பல தெரிந்த ஐந்தாவது ஆண்டுல அருமையாக படிக்க வைத்தார்கள அது அறிக்கையை சொல்லிட்டு தான் வர இங்கும் என்ன பண்ண சொல்லுவோம் நம்ம சொல்ற வரைக்கும் சொல்லுவோம் அல்லவா ரெண்டு வயசுலயும் ரெண்டரை வயசுலயும் பாவம் அதுக்கெல்லாம் திணிக்கப்படாது திணிக்கப்படாது நாமெல்லாம் ஐந்தாண்டுல தான் நம்ம சேர்க்கப்பட்டோம் முக்கியம் சத்தியம் அல்லவா அப்ப ஐயா இதெல்லாம் ஐந்தாண்டுல தான் நம்ம ஐஏஸ் ஐயா எல்லாம் ஐந்து ஆண்டுலதான் படிக்க வைத்தாங்க அதுக்கு முன்னாடி பள்ளியோட விளையாண்டு தான் இருந்தோம் ஓடி விளையாடு பாப்பா தான் இப்ப என்ன ஐந்து வயசா வச்சதுனால நம்ம என்ன எல்லாரும் வந்து பெரிய பெரிய பெரிய சிங்கம் இல்லைன்னா கூட பையல்லாம் ஐஏஎஸ் வாங்கித்தாங்க பால்மையா ஐயா எல்லாம் பெரிய இதை ஆனா என்ன கெட்டு போட்டோம் பெற்றோருடைய ஒண்ணு தெரியாத குழந்தை பிடிச்சு பிணிச்சா கொஞ்சம் அஞ்சாண்டு வரைக்குமாவது நல்லா இருக்கட்டும் அழகா இருக்கட்டும் ஐந்தாண்டு அந்த கல்வி சம்பாருமையா அறிவில் பெற்ற தனி குமரன் நாடும் என்று அடையும் தெய்வ காலை பல தெரிந்த ஓரி ரொம்ப அருமையான கருத்து என்ன பண்றது தமிழன் அப்படி சொன்ன இந்த சமயமே கூடாது பாருங்க எடுத்துறது ஆன்மீகமே இல்லாத வெறும் வறட்சி கல்வி அல்ல வரட்டும் வறட்ச கல்வி உனக்கு பிடிக்காம இருக்கலாம் அதுக்காக நாட்டையும் குடிச்சு ஓராக்கிட்டீங்களாப்பா நாட்டையும் குடிச்சு ஓராக்கிட்டீங்களா திருக்கோவில் இல்லாத கோவில் இல்லாத குடியிருக்க வேண்டாம் பண்ணு பாக்கல சொல்றாங்க இரண்டாவது எவ்வளவு தவறு தெரியுங்களே எந்த நாட்டுல அந்த மாதிரி கிடையாது இந்திய பெருநாடு ஒண்ணு தவிர சமயம் தொழுவாத நாடுன்னு தன்னை ஆக்கி கொண்டு உருப்படாமல் போனது இந்த ஒரு இந்திய நாடு தவிர அது எந்த நாடும் சமயம் தடுவிய நாடா இருக்கு தழுவத ஏனைய சமயத்துக்கு ஒரு சமயமே தழுவ கூடாதுன்னு இருக்குது எந்த அகராஜில இருக்கு அண்மையில இலங்கை இருக்குதா மலேசியா இருக்குதா அமெரிக்கா இருக்குதா கனடா இருக்குதா இல்லையே அழகா இருக்காங்களே நல்லா சமயம் தழுவது தானே இந்தியா மட்டும் சமயம் தழுவ கூடாது சொந்த உரிமை சின்ன பிள்ளை இல்லாம தெய்வ காலை பால என்ன பாடத்திட்டம் மனிசைய நல்ல ஆன்மீக உணர்வோடு கூடிய பாடநூல்கள் கூடிய பாடநூல்கள் அதோடு கூட தெய்வ கலை பல மற்ற மற்ற கலைகள் ஆய கடைகள் அறுபத்தி நான்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க தப்ப கிடையாது பல கலைகள் எல்லாம் இவற்றை எல்லாம் எதற்காக கற்பிக்கிறார்கள் இது ஒரு பெரிய தெய்வங்களா இருக்குது என்ன திட்டமா சொல்ல நீ பாடம் நடத்துவது எந்த குறிக்கோளுக்காக எய்ம் என்ன குறிக்கோள் அப்படி பாஸ் பண்றதுக்கு சொல்லப்படாது நோக்க என்ன பாஸ் பண்றதுதான் அவனும் வரான் சொல்லி தர்றான் இலக்கியங்கள் கற்பிக்கிறீர்கள் மணிமேகலை சிலப்பதிகாரம் புறநானூர்ல பத்து பாட்டுதான் கற்பிக்கிறார் இந்த இலக்கியங்களை படித்ததன் இதுபோன்றதொரு இலக்கிய படைப்பை அவன் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் படிக்கிறேன் குறிக்கூடாது இந்த நல்லாதான் இருக்குது படிக்க வைக்கப்படுகிறது ரொம்ப அருமையானது அந்த யார் யார் படிக்கிறார்களோ அவருடைய உள்ளம் பொம்மையாக இருப்பதற்கு படிக்கணும் படிப்பது என்பதே உள்ளம் திருந்த என்பதுதான் திருத்தவோதி அல்ல திருத்தவோதி இந்த ஊரை படிக்கிறது கல்வியினுடைய குறிக்கோடு எதுன்னு கேட்ட அவனுடைய மனம் நல்ல நெறியில நல்ல அறநெறியில நல்ல ஒழுக்க நெறியில அப்படி திருந்தான் கல்வி குறிக்கோள் திருவள்ளுவர் சொன்னார் பிறர்க்கு உரைத்தும் மூன்று கட்டத்துக்கு வந்துட்டாரு நல்லா படிச்சிருக்கிற ஆமாங்க உணர்ந்தும் நல்ல எல்லாவற்றையும் தெளிவா உணர்ந்திருக்கிறே ஆமாங்க பிறர்க்கு உரைத்தும் அருமையா பேசுறிய அருமை அருமை அப்படின்னு ஓகே மூன்றாம் இவ்வளவு சொல்றிய படிச்சியே இதுல ஏதேன்னு ஒரு பர்சன்டேஜாவது நீ நடக்கிறியான்னு கேட்டார் இப்ப நீ இவ்வளவும் பேசுற இவ்வளவும் படிக்கிற சொல்றியே இதுல ஏதேன்னு ஒரு விழுக்காடு அளவுக்கு நீ கடைப்பிடிக்கிறியா என்ன அதுதானுங்க தேவையாரு வடிகட்ட முட்டாது உணர்த்துவதன் அமைச்சரவா சேர்க்கிற நாட்டில் கல்வி எதற்காக இளைஞரே படிக்கிறோம் என்றால் அவருடைய மனமும் செம்மையாக திருந்திய நிறையில் வாழ்வதற்கு நல்ல ஒழுக்கமா வாழ்வதற்கு